ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் ஷாந்தரூபினம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து ஒவ்வொரு தர்மங்களையும் விரிவாக பார்த்துன்னு வரும் அந்த தர்மங்களுடைய ஸ்வரூபம் என்ன அதை எப்படி நாம் கடைபிடிக்கணும் யார் யாரெல்லாம் அந்த தர்மங்களை கடைபிடிக்கணும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடியதான பலன்கள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக தர்மசாஸ்திரத்திலிருந்து பார்த்துன்னு போகிறோம் அந்த முறையில் இதுவரை ஷண்ணவதி தர்ப்பண முறையை விரிவாக தெரிந்துண்டோம் அதாவது ஷண்ணவதி தர்ப்பண முறை என்றால் என்ன இந்த ஷன்னவதி தர்ப்பணங்கள் யாரை உத்தேசித்து செய்யணும் யார் யாரெல்லாம் செய்யணும் எந்த இடங்களில் இந்த சண்ணவதி தர்ப்பணங்களை செய்யணும் எந்த முறையில் செய்யணும் இதனால் நமக்கு ஏற்படக்கூடியதான பலன்கள் என்ன அதை முறையாக நம்மால் செய்ய முடியாவிடில் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு விரிவாக இதுவரை தெரிஞ்சின்றோம் இப்போது அடுத்ததாக ஓர் முக்கியமான தர்மத்தை தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது இந்த கலியில் நமக்கு மிகவும் சுலபமாக பலனை கொடுக்கக்கூடியதான தர்மம் இப்போ பார்க்க போகிறதான இந்த தர்மத்திற்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி இந்த கலியில் மேலும் இப்படி ஒரு அனுஷ்டானம் வேதத்தில் இருக்கு அப்படின்னு இந்த தலைமுறையினர் அனைவருக்கும் காண்பிச்சது மகாபிரிவாதா அந்த தர்மம்தான் ஆபந்தி ஹோமம் அப்படின்னு பெயர் இந்த ஆபஹந்தி ஹோமம் என்பது என்ன இந்த ஆபஹந்தி ஹோமம் எங்கு சொல்லப்பட்டிருக்கு அதை செய்ய வேண்டியதான முறை என்ன அதில் சொல்ல வேண்டிய மந்திரங்களுடைய பெருமைகள் என்ன அதற்கு என்ன விரிவாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் ரொம்ப முக்கியமான தர்மம் இது இப்படி ஒரு சுலபமாக அந்த ஹோமத்தை செய்து இந்நாளில் நமக்கு மிகவும் தேவையான பலன்களை அடைய முடியும் அப்படின்னு நமக்கு பெரிய பொக்கிஷமாக காண்பித்து அனுகிரகம் செய்தவா மகாபிரிவாதான் முன்னர் இந்த ஹோமத்துனுடைய பெருமை நமக்கு அந்த அளவுக்கு தெரியல மகாபிரிவா காண்பித்த பிறகுதான் ஓ இவ்வளவு சுலபமாக இவ்வளவு பலனை இந்நாளில் நமக்கு மிகவும் தேவையான பலனை அடைய முடியுமே அப்படின்னு நமக்கு மிகவும் சுலபமாக காண்பிச்சு அனுகிரகம் பண்ணியிருக்கா இந்த ஆபகந்தி ஹோமத்தினுடைய ஸ்வரூபத்தை தான் பார்க்க போகிறோம் முன்னர் பொதுவாக நம்முடைய வேதங்கள் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை ஒரு தடவி சொன்னால் போரும் அந்த மந்திரத்தை முறையாக நமக்கு மிகவும் பலனை அளிக்கக்கூடியது அதிலும் நாம் இப்போது சந்தியாவந்தனம் முதற்கொண்டோ நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் அனைத்துமே ஒரு ஸ்ரௌத அனுஷ்டானங்களில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் தான் அதாவது ஸ்ரௌதானுஷ்டானம் அப்படின்னா அக்னிஹோத்திரம் இஷ்டிகள் சோமயாகங்கள் செய்பவர்கள் அந்த கர்மாக்களில் உபயோகிக்கக்கூடியதான மந்திரங்கள் தான் வேதத்தில் உள்ள மந்திரங்களில் தொண்ணூற்றி ஒரு சதவிகிதம்தான் அதில் சொல்லப்படாத மந்திரங்கள் இப்போது சந்தியாவந்தனத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் சந்தியாவந்தனம் ஆரம்பித்து முதலில் நாம் சொல்லக்கூடியதான வேத மந்திரம் புரோக்ஷண மந்திரம் ஆ போஹிஷ்டாமயோபுவஹ அப்படின்னு மந்திரம் இது அனைத்து சூத்திர சந்தியாவந்தனங்களிலும் வரக்கூடிய மந்திரம் இது ரிக்வேதிகள் மாற்றமும்னு இல்லை ருக்வேதிகள் யஜுர்வேதிகள் சாமவேதிகள் அதரோணவேதிகள் சுக்ல யஜுர்வேதிகள் யாரை எடுத்துக்கொண்டாலும் புரோக்ஷண மந்திரம் இந்த மந்திரம்தான் ஆனால் இந்த மந்திரம் எங்கு படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தால் சோம யாகம் செய்யக்கூடியதான யஜமானன் அங்கு சில தீட்சைகளை எடுத்துக்கிறான் தீக்ஷா அப்படின்னா சில விரதங்களை கட்டுப்பாடுகளை எடுத்துக்கிறார் அந்த எஜமானன் அதை அந்த தீட்சையானது பத்து விதமான விரதங்களை எடுத்துக்கிறார் யாகத்தில் பத்து விதமான நியமங்கள் கட்டுப்பாடுகளை எடுத்துக்கொண்டோ அந்த யாகத்தை அந்த யஜமானன் ஆரம்பிக்கிறார் அதில் முதலில் வரக்கூடியது வப்பனம் ஸ்நானம் வப்பனம் செய்து கொண்டோ ஸ்நானம் செய்வது அதுதான் முதல் விரதம் முதல் கட்டுப்பாடு அவர் ஸ்நானம் செய்கிற பொழுது முதலில் ஒரு தடவை ஸ்நானம் செய்து பிறகு செய்யக்கூடியதான ஸ்நானத்திற்குள்ள சொல்லக்கூடிய மந்திரம்தான் இந்த ஆ போஹிஷ்டாமயோபுவா அப்படிங்கிற மந்திரம் அங்கு சொல்லக்கூடிய மந்திரத்தை தான் நம் மகர்ஷிகள் நமக்கு சந்தியாவந்தனத்திலேயே அமர்ச்சி கொடுத்துருக்கா இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அந்த மந்திரத்தை மூன்றாக பிரித்து சொல்வதுன்னு ஒரு முறை பத்தாக பிரித்து சொல்வதுன்னு ஒரு முறை மூன்றாக பிரித்து சொல்வதால் நமக்கு ஏற்படும் பலனில் அந்த மந்திரத்திலிருந்து வரக்கூடிய அர்த்தங்களில் வித்தியாசம் இருக்கு பத்தாக அந்த மந்திரத்தை பிரித்து சொல்கிற பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான பலன்லையும் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்கள்லேயும் வித்தியாசப்படுறது சந்தியாவந்தனத்தில் நமக்கு முதல் மந்திரமாக இந்த மந்திரத்தை மகர்ஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா ஆனால் இந்த மந்திரம் ஒரு யாகத்தில் உபயோகிக்கக்கூடியதான மந்திரம் இப்படிதான் நாம் நாம் நம்முடைய கர்மாக்களில் செய்யக்கூடியதான மந்திரங்களை பார்த்தால் ஒரு ஸ்ரௌத்த அனுஷ்டானங்களில் உபயோகித்த மந்திரமாகத்தான் இருக்கும் அநேகமாக ஆனால் இந்த ஆபஹந்தி ஹோமத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா நிறைய விசேஷங்கள் இருக்குது அதாவது இந்த ஆபஹந்தி ஹோமம் செய்வதற்கான முறை தனி பொதுவாக நாம் எந்த ஒரு ஹோமத்தை செய்தாலும் முதலில் சங்கல்பம் செய்து கொண்டு ஜபஹோமம்னு சங்கல்பம் செய்து கொண்டு ஒரு கலசத்திலேயோ ஒரு பிரதிமையிலேயோ ஒரு மண்டலத்திலேயோ தேவதைகளை ஆவாகனம் செய்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஜபம் செய்து பிறகு ஹோமம் ஆரம்பித்து செய்து பிறகு கடைசியில் புனப்பூஜை செய்து யதாஸ்தானம் செய்து அபிஷேகம் செய்து கொண்டு முடிப்பது அப்படின்னு தான் அநேகமாக ஹோமங்களுடைய முறை ஆனால் இந்த ஆபஹந்தி ஹோமம் எப்படின்னா அதுலேயும் விசேஷம் இருக்குது இந்த ஆபந்தி ஹோமம் செய்ய வேண்டிய முறையிலேயும் வித்தியாசம் இருக்குது அந்த சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லேயும் விசேஷம் இருக்கு அந்த மந்திரங்களுடைய பலனிலையும் விசேஷங்கள் இருக்குது அதைதான் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆபந்தி ஹோமம் செய்ய வேண்டிய முறையை பார்ப்பதற்கு முன்னர் நாம வேதத்திலிருந்து எடுத்து சொல்ல கூடியதான மந்திரங்கள் அநேக விதமாக நம்முடைய சாஸ்திரங்கள் பிரித்து காண்பிக்கிறது சில மந்திரங்கள் ஜபத்திற்கு மாத்திரம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் சில மந்திரங்கள் ஒரு வஸ்துவையோ ஒரு தெய்வத்தையோ பார்த்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் சில மந்திரங்கள் காரியங்கள் செய்கிற பொழுது சொல்லக்கூடிய மந்திரங்கள் சில மந்திரங்கள் ஹோமத்திற்கு மாத்திரம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இப்படி மந்திரங்களை அநேகம் விதமாக நம் சாஸ்திரங்கள் பிரித்து காண்பிக்கிறது அந்த வரிசையில் இந்த ஆபந்தி ஹோம மந்திரமானது எந்த முறையில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் எப்படி உபயோகித்து இந்த ஆபஹந்தி ஹோமத்தை செய்யணும் என்கிற விஷயங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்